மிக பெரும் தகுதியில் உள்ள ஒரு என்ற இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாகும் என்று கூறினேன் உடனே நபி அலையுமே மகிழ்ச்சியுடன் என் நெஞ்சில் சட்டி கொடுத்து அபோ முந்திரே அறிவு ஞானம் உமக்கு இலகுவாக கிடைக்கட்டுமாக என்று துவா செய்தார்கள் ஒன்று பூஜ்ஜியம்